வணக்கம் நற்றினையின் ஆயிரத்தி இருநூற்று அறுபத்தி செய்தி சேவை நவம்பர் நான்கு இரண்டாயிரத்தி பதினெட்டு ஐப்பசி மாதம் எட்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் கோயம்புத்தூரிலிருந்து கண்ணகி மயில்சாமி தமிழக செய்திகள் தீபாவளி பண்டிகையை சொந்த ஊர்களில் கொண்டாடச் செல்லும் பொதுமக்கள் வசதிக்காக அரசு போக்குவரத்து கழகங்கள் சார்பாக இருபதாயிரம் சிறப்பு பஸ்கள் இயக்கப்படுகின்றன நேற்று முதல் சென்னையில் ஆறு இடங்களிலிருந்து இந்த பஸ்கள் பல்வேறு பகுதிகளுக்கு புறப்பட்டுச் சென்றன நாமக்கல்லில் அனுமதிக்கப்பட்ட நேரத்தில் மட்டுமே பட்டாசு வெடிக்க வேண்டும் என்றும் மீறினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எஸ்பி அருள் அரசு எச்சரித்துள்ளாா் நாமக்கல் மாவட்டம் முழுவதும் சிசிடிவி கேமராக்கள் அமைத்து கண்காணிக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் கோவையில் கடந்த முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்றாம் தேதி டெங்கு காய்ச்சல் மற்றும் பன்றி காய்ச்சல் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த சிறுவன் உட்பட மூன்று பேர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தனர் ஆந்திராவில் செம்மரம் கடத்தியதாக தமிழகத்தைச் சேர்ந்த இருபத்தி பேர் கைது செய்யப்பட்டுள்ளனா் கடப்பா மாவட்டத்தில் செம்மரம் கடத்தல் தடுப்புப் பிரிவு போலீசார் சோதனையில் இருந்த நிலையில் 25 பேரை கைது செய்துள்ளனர் தமிழ்நாட்டில் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட பதினெட்டு எம்எல்ஏக்கள் தொகுதிகள் உட்பட இருபது தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலை எதிர்கொள்வது குறித்து அதிமுக பொறுப்பாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் ஓ பி தலைமையில் சனிக்கிழமை நடைபெற்றது பாஜகவை தோற்கடிக்க ஈகோ காட்டாமல் அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் என திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி வலியுறுத்தியுள்ளார் தென்தமிழகத்தில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது டெங்கு மற்றும் பன்றி காய்ச்சலால் உயிர் அதிகரிப்பதை தமிழக அரசு போர்க்கால வேகத்தில் நடவடிக்கைகளை மேற்கொண்டு தடுக்க வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ரா முத்தரசன் உள்ளார் தமிழகத்தில் மக்கள் தொகை அதிகமாக உள்ள நகரங்கள் மற்றும் கிராமப்புறங்களில் எச் ஒன் என் ஒன் வைரஸ் காரணமாக ஏற்படும் பன்றி காய்ச்சலின் தாக்குதல் அதிகமாக உள்ளது பன்றி காய்ச்சலை கட்டுப்படுத்துவது பொது சுகாதாரத்துறைக்கு சவாலாகவே உள்ளது அதிமுக பேனர்களை கிழித்தது தொடர்பாக என் மீது தொடரப்பட்ட வழக்கை சட்டப்படி சந்திப்பேன் என்று அமமுக துணை பொதுச் செயலாளா் தினகரன் தெரிவித்துள்ளாா் தீபாவளிக்கு அறிவிக்கப்பட்டிருந்த நூற்றி ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்ட அறிவிப்பு வாபஸ் பெறப்பட்டது இருபது தொகுதிகளின் இடைத்தேர்தலில் வெற்றி பெற அதிமுக தீவிரமாக இருப்பதாக மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார் இருபது தொகுதிகளின் இடைத்தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிட விரும்பவில்லை என அக்கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் இந்திய செய்திகள் மகாராஷ்டிராவின் யவத்மால் பகுதியில் 13 உயிர்களை கடித்து குதறி கொன்ற அவனி என்ற பெண் புலி சுட்டுக் கொல்லப்பட்டது இமாச்சல பிரதேசத்தின் பல்வேறு மாநிலத்தில் பனிப்பொழிவு தொடங்கியது குல்லு மாவட்டத்தில் சோலங் பகுதியில் பனிப்பொழிவு ஏற்பட்டதால் அப்பகுதியில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது அயோத்தியில் உள்ள சராயு நதிக்கரையில் கடவுள் ராமருக்கு நூற்றி அடி உயரத்தில் பிரம்மாண்ட சிலை அமைக்கும் திட்டம் இருப்பதாக உத்தரப்பிரதேச பாஜக நிர்வாகி ரிஷிகேஷ் உபாத்யாயாய் தெரிவித்துள்ளார் ஜாம்ஷிட்பூரின் நக்சல்களால் அதிகமாக பாதிக்கப்பட்ட கிராமத்திலிருந்து இருபத்தி வயது இளம் பெண் பாரி ஆஸ்திரேலிய தூதரகத்தின் தலைவராக ஒருநாள் பொறுப்பேற்றுள்ளார் தினமுறை யோசனை நிகழ்ச்சிகளை வருகிறார்கள் இணைகிறீர்கள் அயல் நாட்டு செய்திகள் நாடாளுமன்ற விதிகளை பின்பற்றி விரைவில் வாக்கெடுப்பு நடத்த சிறிசேனாவிடம் ஐநா வலியுறுத்தல் நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் ராஜபக்சேக்கு எதிராக வாக்களிக்க உள்ளதாக இலங்கை தமிழ் தேசிய கூட்டமைப்பு அறிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சீனாவில் சாலையில் சென்று கொண்டிருந்த பேருந்து ஆற்றில் விழுந்து பதிமூன்று பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது உலகின் நன்மதிப்பு வாய்ந்த பாஸ்போர்ட் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது சிங்கப்பூர் ஜெர்மனி நாடுகள் முதல் இடத்தை பிடித்துள்ளன இந்த நாடுகளின் பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்கள் உலகின் நூற்றி இருபத்தி ஏழு நாடுகளுக்கு எகிப்தில் குழந்தைக்கு ஞானஸ்தானம் முடித்து திரும்பிய ஏழு கிறிஸ்தவர்கள் ஐ தீவிரவாதிகளால் சுட்டு கொலை செய்யப்பட்டனர் வணிக செய்திகள் இரண்டாவது உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் விமான உதிரி பாகங்கள் தயாரிப்பு நிறுவனங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் அவர்களுக்கு அதிக அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தமிழக தொழில்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஜிஎஸ்டியில் பதிவு செய்த சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு ஒரு மணி நேரத்தில் ரூபாய் ஒரு கோடி கடன் வழங்கும் புதிய சலுகை திட்டத்தை பிரதமர் மோடி அறிவித்துள்ளார் பஞ்சாப் நேஷனல் வங்கி நடப்பு நிதியாண்டின் இரண்டாம் காலாண்டில் ரூபாய் நான்காயிரத்து கோடி நஷ்டம் அடைந்துள்ளது இந்தியா ஜப்பான் தென்கொரியா உட்பட எட்டு நாடுகள் ஈரானிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வதற்கு அமெரிக்கா விளக்கு அளிக்க முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதன் மூலம் அமெரிக்காவின் பொருளாதார இந்த நாடுகள் தப்புகின்றன விளையாட்டுச் செய்திகள் இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையிலான கடைசி இருபது ஓவர் போட்டிக்கான டிக்கெட் விற்பனை இன்று முதல் தொடங்குகிறது உலக ஜிம்னாஸ்டிக்ஸ் சாம்பியன்ஷிப் போட்டி கதாரில் நடந்து வருகிறது இதில் அணிகள் மற்றும் ஆல்ரவுண்ட் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்று அசத்திய அமெரிக்க இளம் வீராங்கனை சிமோன் பைல்ஸ் நேற்று தனிநபர் வாழ் பிரிவிலும் அந்தரத்தில் பல்ட்டியடித்து பிரமிக்க வைத்தார் இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகள் இடையேயான மூன்று போட்டி கொண்ட இருபது ஓவர் தொடரில் முதல் ஆட்டம் கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் நடக்கிறது பாகிஸ்தானும் நியூசிலாந்தும் மூன்று ஆட்டங்கள் கொண்ட டி தொடரில் விளையாட வருகின்றன நேற்று துபாயில் நடைபெற்ற இரண்டாவது டி டுவெண்டி வென்று டி தொடரை கைப்பற்றியுள்ளது பாகிஸ்தான் அணி ரஜினிகாந்தின் அதிரடியான நடிப்பில் வெளியானது டூ பாயிண்ட் சுந்தர் சி இயக்கத்தில் விஷால் நடிக்க படத்தின் ஷூட்டிங் ஜனவரி மாதம் தொடங்க இருக்கிறது தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்க நலனுக்காக இளையராஜா நடத்தும் இசை விழா இசை ராஜா எழுபத்தி ஐந்து என்கிற தலைப்பில் சென்னையில் நடைபெற உள்ளது கௌதம் மேனன் இயக்கும் துருவ நட்சத்திரம் ராஜேஷ் எம் செல்வா இயக்கும் படம் என நடித்து வரும் நடிகர் விக்ரம் அடுத்து வரலாற்று படத்தில் நடிக்க இருக்கிறார் அந்த படத்தை அன்வர் ரஷீத் இயக்குகிறார் இத்துடன் நற்றினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்